அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் பட்டு வெறுப்பின் மீதும் புளித்தோல் போன்று கருப்பு வெள்ளை கோடுகள் போடப்பட்ட வெறுப்பின் மீதும் அமர்ந்து சவாரி செய்யாதீர்கள் என்று நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவோத் நான்கு ஒன்று இது ஹசன் என இமாம் அபுதாவோத் கூறுகிறார்கள்